وأشهد أن لا إله إلا الله وهله لا تريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وصلم دائما إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد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 صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانيا أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الله الرحمن الرحيم الذين هم في هم صدق அரு அல்லாஹுவின் பெயரை கூறியத்தை ஆரம்ப செய்கிறேன் நாயகம் சொல்லல்லாக அடையி வல்லாம் அவர்கள் மீது சொல்லியதன் பின்னால் அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹவினுடைய வீட்டிலே அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்து அந்த அல்லாஹுவை அடி நினைக்கும் மக்கள் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை எட்டி வைக்கிறேன் எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் இறைவன் சபூ சென்று கொள்வானான் அன்பான அல்லாஹுவின் நல்லறியார்களே அல்லாஹா எந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் அல்லாஹ் எங்களை படைத்து எங்களுக்கு நிறைய அருகடைகளை தந்திருக்கிறான் அந்த வகையிலே அல்லாஹா தங்களுக்கு இந்த அறுப்படைகளிலே மிக முக்கியமான அறுப்படை அல்லாஹ் எங்களுக்கு அங்க அவயங்களை தந்திருப்பது அல்லாஹ் ஒரு ஆணிலே சொல்லுகின்றான் உங்களுக்கு இரண்டு கண்களையும் நாங்கள் தர இல்லையா என்று கேட்கிறான் ஒரு நாவையும் இரண்டு உதவிகளையும் உங்களுக்கு தரையில்லையா என்று அல்லா கேட்கிறான் நாவை தந்த அல்லா அந்த நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் அந்த நாவின் எப்படி பேச வேண்டும் எதையும் பேச எங்களுடைய பெற்றோரோடு எப்படி பேச வேண்டும் கடும் போக்குவாதிகளோடு முஸ்லீம்களோடு அதே போன்று இன்களோடு சிறுவர்களோடு எங்களுக்கு அல்லாஹின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார் அல்லாஹா எங்களுக்கு மிக பிரதானமான ஒரு உறுப்பு தான் இந்த நாக்கு இந்த நாவ ஒரு மனிதனு கல்லா நாவை கொடுத்திருக்கிறான் நாவை கொடுத்து இரண்டு உதரையை கொடுக்கவில்லை என்றால் அவரால் பேச முடியாது அல்லது அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த குட்டி நாக்கு இருக்கிறது அது இல்லை என்றாலும் அவருடைய உச்சரிப்புகள் சரியான முறையில் வெளிவராது எனவே அல்லா தந்திருக்கின்ற இந்த அங்க அவயவங்கள் பெருமதியானது எனவே இந்த பெருமதியை பற்றி நாளை மறுமையிலே அல்லா எங்களுக்கு பல இடங்களில் எங்களுக்கு சொல்லுகொண்டான் நாம் எப்படி பேச வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி தருகிறான் கணியமானவர்களே அல்லாஹோக்கு அலப்பு ஆணையை சொல்லுகொன்ற போது நாங்கள் பேசக்கூடிய வார்த்தை அழகான வார்த்தையே தான் பேச வேண்டும் மக்களோ ஒரு அழகான வார்த்தைய பேசுங்க மக்கள் மனது நோகாம நல்லத குறைச்சி பேசுங்க என்ற விஷயத்தான் சொல்கிறான் இன்னும் அல்ல சொல்லுகிறான் தீனியன் நதியே என்னுடைய அடியாளர்களுக்கு சொல்லுங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு அடியுங்கள் பேசும் போது ஏற்றமானதை மக்களுடைய என்பதாக அல்லாஹ் நபி மூலமாக எங்களுக்கு கட்ட எடுக்கிறார்கள் அன்பான அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபகான எங்களுக்கு தந்திருக்கின்றும் பெருமதியானது எனவே இந்த நாவின் மூலமாக நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோசித்து பேச வேண்டும் அல்ல சொல்கின்றார் நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இரண்டு மலர் குமார்கள் நாங்கள் மொழியக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எழுதி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் நாளை மறுமேடு அல்வா எங்களுக்கு எல்லாத்தையும் இந்த பட்டோலைல கொண்டு வரப்பட்டிருக்கிறதே என்று மனிதன் கைசிடப்படுவான் கண்ணியமானவர்களே எனவே நான் பேச போது தெளிவாக திருத்தமாக பேச வேண்டும் மற்ற மனது நோவு வகை பேசக்கூடாதே ஏழைக்கு முன்னால் எங்களுடைய செல்வத்தை பற்றி பேசக்கூடாது நோயாளிக்கு முன்னால் எங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடாது பலவீனருக்கு முன்னால் எங்களுடைய பலத்தை பற்றி பேசக்கூடாது மகிழ்ச்சியை இழந்தவர்களுக்கு முன்னால் எங்களுடைய சந்தோஷத்தை எங்களுடைய மகிழ்ச்சியை பேசக்கூடாது குழந்தை பாக்கிய பட்டவர்களுக்கு முன்னால் குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசக்கூடாது குழந்தைகளுடைய பெருமதியை பற்றி பேசக்கூடாது ஏனென்றால் அவருடைய தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் எனவே இஸ்லாம் தெளிவாக எல்லா துறையிலும் எங்களுக்கு வழிகாட்டித்தர்கள் கணியமானவர்களே நாம் எப்போதும் நேர்மையாக பேச வேண்டும் அல்லாஹ் அலுப்பாளே சொல்லுகின்றான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் உங்களோட வாயில வரக்கூடாது என்பதை அல்லாஹ் ஒரு ஆண் சொல்லி காட்டுகிறான் எனவே கண்ணியமானவர்களே நாம் எப்போதும் நேர்மையாக பேச வேண்டும் அல்லாஹு நாங்க பெற்றோர் பேசுவோம் எப்படி என்பதையும் சொல்லி தருகிறான் அவர்களுக்கு சி என்ற வார்த்தையை வாயால சொல்லுவா இந்த வாயிருக்கிறான் இந்த நாவால சி என்ற வார்த்தை வாப்பாக்கு ஆகிய சொல்லிவிடக் கூடாது அல்ல சொல்லி சொல்கிறான் வலா தங் அவர்களை விரட்டவும் வேண்டாம் கரீமா அவர் ஒரு சந்தையான கொண்டு பேசுங்க अलग अल्लाह संग अल गण्यवेट वार्त संगार மரியாதையான வார்த்தையை கொண்டு பேசுங்க உங்களோட உமாவோட நீங்க பேசுங்க எந்த விஷயத்தையும் அல்லாஹ் நபிக்கு கட்டு கொடுத்தான் அல்லாஹ் நதிக்கி சொல்லுகிற போதும் கௌலம் மை சூரா நபியே நீங்க அவங்க பேசும் நீங்க மிருதுவாக பேசுங்க அதாவது கனிவாக பேசுங்கோளான அரசன் அந்த அரசன் எப்படிப்பட்ட கொடுங்கோலன் என்று எங்களுக்கு அந்த வரலாறு பார்க்கப்படுகிற ஒரு குழந்தையை கொள்ள வேண்டும் அவர்களை கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டு குவித்தான் அப்படிப்பட்ட ஒரு பொருந்தோழன் நீங்க ஒரு பொருந்தோழன் அந்த ஆவுலத்திலே அல்லா இரண்டு நபியை அனுப்புகின்றான் இரண்டு பேரையும் அல்லா அனுப்புகிறான் அந்த ரெண்டு பேருக்கு மல்லா தேடி குறுக்குறான் பயிற்சி குறுக்குறான் நீங்க அவங்களோட எப்படி பேசணும் தெரியுமா நீங்க இப்படித்தான் பேசணும் அல்லா சொல்லுகிறான் இது ஹதாயிர நீங்க ரெண்டு பேரும் பிரங்க எங்களை போல மக்களை சொல்ல இல்ல ரெண்டு நதியை பார்த்தால சொல்லுறான் நீங்க ரெண்டு பேர் வந்த பிரங்க இன்ன ஊத்த அவன் பலி தவறி வாழ்றான் அவன் உண்மையிலே நேர்வழி தெரியாம வாழ்றான் அல்லாவ மறுத்து வாழ்றான் நீங்க ரெண்டு பேருமே தாங்களோட எப்படி தெரியுமா பேசணும் இப்படி பேசுங்க பேசுங்க சொந்த பேசுங்க பிரவுண்ட உள்ளத்தை உடைச்சிடாதீங்க அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் நபிமார்கள் ஏனண்டா நீங்க பேசக்கூடிய பேச்சால அவர் படிப்பினை பெறலாம் அந்த படிப்பினை பெறலாம் அல்லாஹ் உங்க பயந்து நல்லவனாக மாறலாம் அதனால் கௌலன் லயினா நிறுவாக சொற்றாக நீங்க பேசுங்கன்னு சொல்லி அல்லாஹ் கடும் கோழன் மிகப்பெரிய ஒரு கடும் ஒரு அவசரத்தை அனுப்புகொண்ட போது ரெண்டு நபிக்கும் அல்லா சொல்ற வார்த்தை கண்ணியமானவர்களே எனவே எங்களை சமூகத்துல சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டா நாங்க எவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்துவோம் கண்ணியமானவர்களே வாயில வரக்கூடிய சாதாரண வார்த்தை இப்படியான விஷயங்களை தான் நல்ல விஷயங்களை இதற்கு மாற்றமாக அருப்பான விடயங்களை பேசக்கூடாது எப்போதுங்க நாவால உண்மலான் வரணும் அல்லாமத்தருவான் சொல்கிறான் யா ஐயோ அல்லாவோ பயந்து கொள்ளோனோ மகாஸ்வார உண்மையாளர்களோடு சேர்ந்து நீங்க இருங்க பொய்யர்களோடு கனியமானவர்களே உண்மையாளர்களோடு இருங்க பரவாயில்ல சொல்லி காட்டுகிறான் பொய்யர்கள் என்று சொல்லுங்க போது இன்று நாம் சமூகத்தில் பல பொய்யர்களை காணலாம் இந்த நாவினால் நிறைய பேர் பொய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த சமூகத்தில் நாம் இனக்காண போனால் அநேகமானவர்கள் வியாபார பொறியல்களாக இருப்பார்கள் பொய் இல்லாமல் வியாபாரம் பண்ண முடியாது எப்படியாவது பொய் சொல் எங்களை வியாபாரத்தை நடத்தோலும் சொல்லி வியாபார பொறியல்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள் சிறுவர்களை பார்த்து சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்லுவார்கள் இந்த நாவினால் அது பாவம் அது மாத்திரமல்ல விளையாட்டு பொயர்களும் இருக்கிறார்கள் விளையாட்டாக எல்லா நிறத்திலும் சமா பண்ணுவார்கள் எல்லா நேரத்திலும் விளையாட்டாக தன்னுடைய காலம் கழியும் எனவே இப்படி விளையாட்டாக பொய் சொல்லக்கூடியவர்களும் அதை சமைந்து கொள்ள வேண்டும் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் குடும்பம் கலைக்கும் பொய்யர்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள் இங்கு நடக்காத ஒன்றை நடக்காத ஒன்றை இங்கேயும் சொல்லக்கூடிய அதாவது குடும்பத்தை கலைக்கின்ற பொய்யல்களும் சமூகத்தில் இருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே இது மாத்திரமல்ல இன்னும் சமூகத்தில் சில பொய்யர்கள் இருக்கிறார்கள் அதாவது அரசியல் பொய்யல்கள் சமூகத்திலே செய்கின்ற வேலை ஒன்றுதான் வாக்குறுதிக்காக வாக்குவதற்காக அந்த அதாவது வாக்கை பெற்று இவர்கள் அதாவது சிம்மாச்சலத்திலே உட்கார்ந்து கொள்வதற்காக இவர்கள் ஒரு பொட்டுவத்தில் இருந்து கொள்வதற்காக இவருடைய பதவிகளை தங்க வைத்துக் கொள்வதற்காக பொய்யின் சொல்லி அதாவது அரசியல் அதாவது காலத்தை கடத்தக்கூடிய மக்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே சில பொய்யல் இருக்கார்கள் ஆயிரம் ரூபாய் ஆனால் ஒரு லெஜத்தை விட கூடுதலாக கொடுத்ததாக கதைப்பார்கள் செய்திருப்பார்கள் ஒரு வேலை தான் ஆனால் அதை விட அதிகமாக சொல்லி அந்த அமலை வீணாக்கி இருப்பார்கள் எனவே கண்ணியமானவர்களே செய்த அமல்களை பாதுகாக்கணுமா எங்களுடைய நாவ பாதுகாப்பா பாதுகாத்தாத்தான் எங்களை அமல் பாதுகாக்கப்படும் நபி செல்ல மனிதன் பொய்யன் என்பதற்கு போதுமானது கேள்விப்படுகின்ற எல்லா விஷயத்தையும் பேசுகிறான் என்றால் அவன் பொய்யன் என்பதற்கு அடையாளம் தான் கேள்விப்படுகின்ற எல்லாவற்றையும் பேசக்கூடாது உள்ளத்திலே பெறுகின்ற எல்லாவற்றையும் பேசக்கூடாது உள்ளத்திலே பெறுகின்ற எல்லாவற்றையும் நாங்கள் பேசினால் சிலர் உரிவார்கள் பலர் பிரிவார்கள் எனவே உள்ளத்திலே வருகின்ற நல்லதை நாங்கள் பேச வேண்டும் நல்லதை புரட்சி பேச வேண்டும் அப்போதுதான் எல்லோரும் புரிவார்கள் உள்ளத்திலே பெற்ற எல்லா விஷயத்தையும் நாங்கள் பேசினால் எங்களுடைய பேச்சை நாள் சமூகத்திலே புரிவார்கள் பலரை பிரிவார்கள் எங்களுடைய வார்த்தையால் எனவே நாங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தை கிடைக்கிற வார்த்தையாக ஒரு ஊர்ல உள்ள ஒற்றுமையை கலைக்கிற வார்த்தையாக ஊர்ல உள்ள ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கின்ற வார்த்தையாக எங்களுடைய வார்த்தை அமைந்து விடக்கூடாது ஒரு ஜனா போய் உலகத்தில் சொல்லிவிட்டார்கள் கண்ணி மாணவர்களே அல்லாவி சூதர் சொல்லல்லாக அலைவசல் அவர் சொன்னார்கள் அப்படி நீங்கள் சொல்ல போகக்கூடிய மனிதர் இருக்கிறாரே இவர் சில வேலை செலவழிக்கக்கூடிய ஒரு விடயத்திலே செலவழிக்காமல் கஞ்சத்தனம் செய்திருக்கலாம் பேசக்கூடாத ஒரு விஷயத்தை இந்த நாவின் ஒரு வார்த்தை அவர் முடிந்திருக்கலாம் இந்த இரண்டு காரணங்களால் நீங்கள் செய்யக்கூடிய சிபாரிசு நீங்கள் செய்யக்கூடிய கோரிக்கங்களை சிபாரிசு இவருக்கு மறுக்கப்படலாம் என்ற கருத்தை சொன்னார்கள் எனவே ஒரு வார்த்தை நாங்கள் பேசிட்டா அது எங்களை நரகளை கொண்டு போற்றோம் பாதுகாக்கணும் எண்ணியமானவர்களே எனவே வாயால் வரக்கூடிய வார்த்தைகளை அழந்து அலந்து பேசுங்க தெரிஞ்சு பேசுங்க உள்ளத்தால பேசுவதற்கு முன்னால உள்ளத்தால பலமறை உள்ளத்தை பாதி என்று பார்த்தையை பேசுவேன் சொல்லுவார்கள் ஏற்றிவிட்டால் அது ஆறாது அதனால தான் அவர்கள் சொன்னார்கள் உலகத்திலே நடக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பாவங்கள்ல அதிகமான பாவம் இந்த நாவின் உலகம் இருக்கிறது அப்சரோ மாதம் மனிதர்களை செய்யக்கூடிய அதிகமான இந்த நாவின் செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கின்றன எனவே கணியமானவர்களே சாதாரணமான ஒரு உருப்பல்ல கிட்டத்தட்ட இந்த நாட்டு ஐம்பது கிரகங்கள் இருக்கும் எங்கு ஐம்பது அறுபது கிலோ கிரகம் இருக்கும் ஆனால் இந்த 50 50-60 சக்திஞ்சி புடஞ்சி திரும்பி திரும்பி பேசும் ஒரு வார்த்தை தவறி பேசிட்டா இந்த உடம்பு அப்படியே நரகத்துக்கு கொடுத்திருந்த நாக்கு இந்த நாளை கண்ணியமானவர்களே பேசக்கூடிய வார்த்தைகளை அதாவது எங்கள உள்ளத்தால கொஞ்சம் யோசித்து போட்டு பேசுவோம் சொல்லலாம் வாங்க எப்படி அளவாங்க நல்ல விஷயங்களை பேசுவாங்க சொல்லுவாங்க அழகி வசல்லவாங்க தேசத்துக்கு பக்கத்துல யாராவது இருந்தா நவியாவில யாராவது உட்கார்ந்தா நவியாங்க இந்த மகிழ்ச்சியில எத்தனை வார்த்தை பேசினாங்க என்பதாக வார்த்தை வார்த்தையாக எண்ணலாம் என்பதாக ஒரு சனாதி சொல்லுகின்ற அன்னை ஆய்சா உதயதாக சொல்வார்கள் பேசுவார்கள் என்று ஆய்ச்சார்கள் அடைவசல் அவர்களுடைய பேட்டை விபதிக்கின்ற போது சொல்லுகிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே நாங்கள் பேசுகின்ற போது நிதானமாக யோசித்து பேச வேண்டும் அடுத்ததாக நாங்கள் எப்படி பொய் பேசக்கூடாதோ அத போல புறம் பேசக்கூடா இன்ன பத்தி புறம் கூட புறம் பேசினா சாதாரணமான ஒரு விளைவு அல்ல சாதாரணமான ஒரு பாவம் அல்ல புறம் அல்லாஹாலுமான் பல இடங்களை எச்சரிக்கிறான் அல்லாஹாலே சொல்லுகின்ற போது சொல்லுறான் நீங்கள் மற்றவரை பற்றி துருவி துருவி ஆராய வேண்டாம் மற்றவரை ஆராயிரது அல்லார அது அல்லாஹ் எங்களை ஆராயக்கூடியவன் அல்லாஹ் எங்களை கண்காணிக்க கூடியவன் எனவே நீங்க ஒரு மனிதனை துருவி துருவி ஆராய வேண்டாம் பாருங்க அவரோட உள் நீங்க பாக்காதீங்க அல்ல சொல்ல உங்களில் சிலர் சிலருடைய குலத்தை பேசாதீர்கள் சிலர் சிலருடைய குறைகளை பேசாதீர்கள் அப்படி பேசினால் என்ன விளைவு செய்யுமா போன உங்கள சகோதரரை தின்வதுக்கு தமிழ் நாங்க ஒவ்வொரு நாளும் மாட்டு அரைச்சு சாப்பிடுறோம் ஆற்றரை சாப்பிடுறோம் கோழி அரைச்சி சாப்பிடுறோம் ஆனா புறம்பேசக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நாளும் மனித மாமிசங்களை தந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு ஜனாதா முன்னால வைக்கப்பட்டிருக்கு நாங்க எல்லாரும் அந்த ஜனாதாவுக்கு முன்னாடி சொல வந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஜனாதா ஒரு பகுதியை வச்சு நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டா என்ன பைத்தியம் அந்த வேலை செய்யுங்க கண்ணியமானவர்களே சொல்றான் சமன் கண்ணியமான என்னுடைய கருத்துல அல்லாஹ் பேசுறான் எனவே கண்ணியமானவர்களே யாரையும் ஆராயவானா அல்லா இன்னும் குறவான் இல்ல சொல்லுங்க நீங்க ராசியம் பேசணுமா எதிர்பட்டி ராசியம் பேசணும் என்னென்ன விஷயங்கள் நீங்க பேசக்கூடாது அதையும் நல்லா சொல்லி காட்டுகிறான் நீங்க ராசியம் பேச நாடின் நீங்க எப்படி ராசியை பேசணும் தெரியுமா விஷயங்கள்ல ராசிய பேசுவான் புலி தோன்ற விஷயங்கள் பாவம் செய்யற விஷயங்கள் களைவெடுக்க மதுபானம் குடிக்கிற அருவறுப்பான விஷயங்கள் அல்லாவுக்கு மாறு செய்யற விஷயங்கள் ரெண்டு பேரை திரிச்சு வைக்கிற விஷயங்கள் குடும்பங்களை கலைக்கிற விஷயங்கள் ஊர்ல உள்ள ஒற்றுமையை சமூகம் விளைவிக்கிற விஷயங்கள் இதழர் ஆசையும் பேசவானாம் அரமдже से எல்லாரும் சேர்ந்து மஸ்ராполне ஒரு முடி எடுப்பாங்க ஆனா ரெண்டு பேர் குசு குசு பேசிக்கொண்டிருப்பாங்க இந்த ராசியே பேசவானாம் அல்லாஹ் சொல்லுறான் ஸலித்த வா மஹசியத்துர் ரசூல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ரசூல் அவர்களுக்கே மார்க்க சேர விஷயத்திலே நீ வாசியே பேசவானாம் எதெனி கிரகசியே பேசுனோம் வதன ஜவு பில் பர்ரி வ ஸகவா நன்மையான காரியங்களை ஏளாளமா ராசியே பேசிங்க உதாரணம் அவர் மதிரசுன ஏதோ ஒரு உதவிக்கிதோ வசூல் பண்றாங்க நன்மை செய்யுற விஷயத்துல ஆசையும் பேசுங்க அல்லா தொடர் சொல்கிறார் பயப்படுற விஷயத்துல ஆசையும் பேசுங்க விஷயத்துல ஆசியம் பேசுங்க ஆனா நீங்க என்ன ராசியை பேசினாலும் எப்படி நீங்க பேசாம இருந்தாலும் என்னென்ன விஷயம் பேசி நீங்களோ இந்த மக்களுக்கு விளங்கில நீங்க ரெண்டு பேரும் முகமுடுத்தீங்க மறுமையில் நீங்க எல்லாரும் அல்லா ஒரு கொண்டு வரப்படுவீர்கள் கொண்டு வந்து அல்ல உங்களை எழுப்பாட்டுவான் உங்களோட ராசியம் பரகசியமாக்கப்படும் மூடியிருந்த அறை இருக்கறைக்குள்ள பேசிய ராசியம் இரு தலைக்கு நடந்த பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் பகிரங்கப்படுத்துவான் என்ற விஷயத்தை அல்லாற்றாக கண்ணியமானவர்களே நாங்க என்ன செய்யணும் கெட்ட விஷயங்கள ஆசையும் பேசக்கூடாது பொறாம எங்களை இருக்கக்கூடாது இன்னொரு புறம் பேசக்கூடாது அது மாத்திரமல்ல மீனானதையும் பேசக்கூடாது சும்மா வீணானது நேரத்தை கழிக்கிற விஷயங்கள் வீணாக போகுது திருடனாக நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள் மீன்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது இதனால் என்ற விஷயத்தை அல்லா விவரிக்கின்ற போது அல்ல அவர்களுடைய தொழிலை அவர்கள் இரையேற்றம் உள்ளவர்களாக இருப்பார்கள் முதலாவது அந்த அவர்கள் இறையற்றம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக வல்லவீனில் கெட்ட விடயங்கள் அருவறுப்பான விடயங்கள் வீணான விடயங்கள் எங்கேயாவது பேசப்பட்ட யாராவது உண்மையான முறையை வெற்றி பெற்ற மோனிங்கர் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகிறார் இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் இன்னும் அல்ல அந்த வெற்றியை கூடுதலாக இவருக்கு சொல்லுகிறார் குருவானுடைய இவர்கள்தான் அனந்தரக்காரர்கள் அல்லதோ ச என்ன தூர் பிரிதோ சென்ற சுவர்க்கத்தின் அனந்தரக்காரர்கள் தான் என்னத்துவர்க்கம் இவர்களுக்குத்தான் பீதோன் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் காது கொடுக்காதவர்கள் எண்ணத்திலும் நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லுகம் தான் எனவே அல்லாஹுடைய வாக்கு பொய்யாகாது எனவே கண்ணியமானவர்களே மற்றவர்களை பற்றி எப்போதும் நல்லெண்ணம் நினைப்போம் நல்லதை பேசுவோம் ஊரை பேசாத இருக்கும் செஞ்ச அமல்களை பாதுகாக்கலாம் ஊர்ல உள்ள பிரச்சனைகளை பாதுகாக்கலாம் எனவே கண்ணியமானவர்களே நாவ பாதுகாக்கணும் நாளைக்குரிய நாளையில நடக்கின்ற மிகவும் பயங்கரமான ஒரு காட்சியை தள்ளலாக அலைவசிக்கின்ற போதும் காசி பணம் தோட்டத்துறவுகள் இல்லாத நாங்க பதில் சொல்வோமே அத போல தீனா திருகம் இல்லாதவர்கள் தான் அதாவது நசவாளிகள் அவர்கள்தான் மங்களோட்டுக்காரர் என்ற கருத்தை சகாபாக்கள் சொன்னார் கண்ணியமானவர்களே சொல்லார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய நாளையிலொழுது நிறைய நோக்க பிடிச்சி கொண்டு வருவார் நிறைய தக்காசி கொடுத்து கொண்டு வருவார் ஆனால் இத்தகைய நல்ல அமல்களை நிறைய கொண்டு வந்து ஆனால் இதே சந்தர்ப்பத்துல அவரை பற்றிய முறைப்பாடுகளும் இன்னோ பக்கத்தால வந்து கொண்டே இருக்கும் ஒருவர் வந்து சொல்லுவார் ஏழைகளை வாழ இப்பதற்கு அவனை கொடுத்தான் உண்மை ஆனா என்ன ஏற்றினான் அல்லா என்ன செய்வான் இவருடைய கூலிகள் அப்படியே அவருக்கு கொடுப்பான் இன்னும் ஒருவர் வருவார் இவன் என்ன விட்டு கட்டினான் செய்யாத ஒரு விடத்தை செய்த குடும்பம் கலைஞர் செலுத்திய அந்த மனிதர் வந்து முறைகின்ற போது மீண்டும் இவருடைய அமளிவாதத்துக்கு அப்படியே அவருக்கு குடிப்பார் கொடுத்ததுக்கு பின்னால் இன்னும் ஒருவர் வருவார் என்ற பணத்தை இவர் திண்டுட்டார் கொடுத்தார் என்ன பணத்தை திண்டுட்டாரு இன்னமாயி புத்து நிகாரா அல்ல சொல்கிறா சில மனிதர்களுடைய உள்ளங்கள்ல வாழ்றது அவங்களோட உடம்ப வளர்க்கறது நல்ல சாப்பாடு இல்ல நெருப்புன்னு சொல்றான் யர்த்து கொண்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அனாதைகள் இதுல பாதிக்கப்பட்டவர் சொல்லுவார்கள் என்னுடைய பணத்தை இவர் திந்தார் எனவே என்ன செய்யக்கூடிய அமல்கள் அப்படியே அவருக்கு கொடுக்கப்படும் கொடுத்து கொடுத்ததுக்கு பின்னால் இவருடைய அமல் எல்லாம் அப்படியே முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு பின்னால இன்னும் சிலர்கள் வருவார்கள் وان إذا توافق هذا مع ذا ரத்தோட்டினார் இவனுக்கு அதிகாரம் இருந்தது இவருக்கு பலம் இருந்தது இவருடைய பணத்தை வைத்து இவருடைய அரசியலை வைத்து எனக்கு அடித்தார் என்னுடைய இரத்தத்தை ஓட்டினார் என்று சொல்லுவார் ஆனால் கொடுப்பதற்கு நன்மைகள் எதுவுமே இல்லை முடிந்துவிட்டது அதற்கு பின்னால் அந்த அநியாயம் அழைக்கப்பட்டவருடைய பாவங்கள் எல்லாம் நல்லஞ்சாராக நிறைய நன்மைகளோடு வந்த மனிதனுடைய தலையிலே சுமத்தாட்டப்படும் இன்னும் சிலர் வருவார்கள் வந்து சொல்வார்கள் வல்லரபாகாதா என்ன இவன் அடித்தான் இப்படியெல்லாம் உரையில்கின்ற போதும் அவருடைய பாவங்களும் இவர் மீது சுமத்தாக்கப்பட்டு இறுதியிலே சொல்லலாம் அமல்கள் உறுப்பை பேடிக் கொள்ளவில்லை இந்த நாவினால் எதை பேச வேண்டும் என்று சொல்லி தந்தானோ அதை பேசவில்லை எதை பேசக்கூடாதோ அதை பேசினார் எனவே கண்ணியமானவர்களின் அயாமு நாளே அல்லா எங்களுக்கு கேவலத்தை தருவான் இந்த உறுப்புகளை நாங்கள் சரியான முறையை பயன்படுத்தாத போது எனவே கண்ணியமானவர்களே உறுப்புகளை சரியான முறையை பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக வெற்றியை ஒரு மனிதன் கொடுத்த உதவியை சொல்லி காட்டினா ஒரு நாய் இருக்குதே சக்தி எடுத்தா வாந்தி எடுத்தா அதை எப்படி மீண்டும் தின்வதற்கு முயற்சி பண்ணுவோம் மீண்டும் எப்படி தின்னுமோ அத போல ஒரு மனிதன் கொடுத்த தர்மத்தை சொல்லிட்டுவது சொல்ல அழை சொ சொல்லிவிட்டார்கள் கண்ணியமான முகத்து முகத்து அல்லா அதாவது அருள் பாவை கொண்டு பார்க்க மாட்டான் ஒருத்தர் யார் தெரியுமா கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டக்கூடியவர் எனவே கண்ணியமானவர்களே நாங்கள் கொடுத்த தர்மங்களை செய்த உதவிகளை சொல்லி காட்டினோம் என்றால் நிச்சயமா நாளையாபத்து நாளையிலே அல்லா அல்லாவுடைய தர்மங்களை யாரும் தர்மங்களை செய்ய வேணாம் ஏனென்றா நாளையாபத்துல நாங்கள் செஞ்ச அமல் யாருடைய மீசானில் இருக்க போகுது நாங்கள் தான் கொடுத்தோம் தான தர்மம் ஆனா அது எங்களுடைய மீசான்ல இல்ல இன்னொத்த மீசான இருக்கும் எனவே கண்ணியமானவர்களே கொடுத்த தர்மத்தை நீங்க எதாவது கொடுங்க அதை பார்த்து ஒரு மனைவி தர்மம் கொடுக்கிறார் அந்த அளவு கணியமான அல்லா எங்களுக்கு அமருடைய முழுமையான விடயங்களை சொல்லக்கூடாது செய்த தர்மங்களை சொல்லி காட்டக்கூடாது அடுத்தது கணவன் மனைவி கடையில நடக்கக்கூடிய முந்தரங்க விடயங்கள் ராசிய விடயங்கள் குடும்ப விடயங்கள் இதை வெளியே போய் சொல்லுவது மிக பயங்கரமான பாவம் இந்த நாவினால் எதையும் பேச முடியாது இஸ்லாம் இந்த நாவை எப்படி பயப்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லி சொல்லலாகவோ அரை சொன்னார்கள் வேதனை செய்யக்கூடிய மனிதர்களே ஒரு பாரால் தான் குடும்பத்தோரோ தன்னுடைய மனைவிலேயோ நல்ல முறையில் இருந்துவிட்டு அதை வெளியிலே போய் சொல்லக்கூடியவன் இவனுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்ல இந்த செய்தியை சொல்லலாகவோ அடையவா சொல்விட்டார்கள் எனவே கண்ணியமானவர்களை இந்த விடயத்திலும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மஜித்துகளை பேசக்கூடிய விடயங்கள் இணையின் உதாரணமா நிர்வாகம் இருக்கிறார்கள் ஒன்பது பேர் பத்து பேர் பதினோரு பேர் இருக்கிறார்கள் அதற்குள்ளே ஒரு மசூரா நடக்கிறது ஊரிலே ஒருவர் தப்பு தவறு செய்தார் அவரை திருத்த வேண்டும் எல்லோரும் சேர்ந்து மசூரா பண்ணிருந்தார்கள் அவருடைய வீட்டுக்கு நாங்க எல்லோரும் போவோம் அவரை கையமையுமாக பொழித்து அவருக்கு சில எச்சரிக்கைகளை செய்து அவரை நாங்கள் திருத்துவோம் என்ற நல்ல நோக்கத்துக்கு அவனை மசோரா செய்கிறார்கள் கண்ணியமான இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்கிறார் அதற்கு இடையிலே சந்தித்து உங்களை நாளைக்கு சந்திக்க வரக்கூடிய திரு வீட்டுக்கு வரக்கூடார்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுவார் என்றால் இது அம்மாநிலத்துக்கு மாற்றமானது இப்படியான விடயங்கள் நாவலே வரக்கூடாது எந்த அளவு என்றால் பேணியிற்கு சொல்லுவார்கள் அதாவது நிர்வாகத்தை நின்றோம் பேசக்கூடிய மனைவிக்குண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர் ஒரு விஷயத்தை உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் எனவே அதை வெளியே சொல்லக்கூடியவர்கள் அதனால் தான் சொல்லலாம் அனைவரும் சொன்னார்கள் மசூராட்கள் ஆண்களை முப்படுத்துங்கள் அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான மசூராட்களை வீட்டிலே போய் சொன்னாலும் ரகசியமான சில வெளியகத்திலே விடயங்களை சொல்லக்கூடாது பாதிப்பாக ஏற்படும் என்ற கருத்தையும் செல்லவாக ஒரு அதிபர் மூலமாக எங்களுக்கு வழங்க முடிகிறது அது மாத்திரமல்ல நதிகம் செல்லோ அலைவசத்தை பெற்றுக் கொடுக்க நான் தயார் யார் இந்த நாவையும் இந்த மர்ம தாசை பாதுகாக்கிறார்களோ பெற்றுக்கயார் எனவே கண்ணியமானது கிடைா அதான் குடும்பம்ரைகா ஒற்று நிர்வாரத்தை நல்ல முறைகளை செய்ய முடியாதா காரணம் இந்த நாவுதான் எனவே பாதுகாத்தால் ஒற்றுமை என்பது ஒரு பலம் ஒற்றுமை என்பது ஒரு சக்தி ஒற்றுமை என்பது அல்லாவுடைய நீ எங்களுடைய விடயத்தில் நேராக இருந்து கொள் நீ எங்களுடைய விடயத்துல நேராக இருந்துகிறோம் கால் முகம் ஏறி எல்லா உறுப்புகளும் நாவை பார்த்து நேராக இருந்துகொள் நீ நேராக நீ நேர்மையாக இருந்தால் நாங்கள் எல்லாரும் நேர்மையாக இருப்போம் நீ அதாவது வலுக்கி விட்டால் நீ சறுக்கிவிட்டால் நாங்களும் பாதிக்கப்படுவோம் என்ற செய்தியை ஒவ்வொரு நாளும் ஏனிய உறுப்புகள் நாவல்களில் முறையிடுகிறது ஏனென்றால் நாவால் ஒரு வார்த்தையை நாங்கள் பேசிவிட்டால் அதனால் கூட அடிபடுவது எங்களுடைய உடம்பு எங்களுடைய சொத்தை எங்களுடைய கால் நாங்கள் சில வேலை வெட்டப்படுவோம் சில வேலை குத்தப்படுவோம் காரணம் என்ன பார்த்தால் என்னோட வாயால் வந்த ஒரு வார்த்தையால் எங்களுக்கு அப்படியான விளைவுகள் ஏற்படுகிறது எனவே தனி மாணவர்களே இப்படியான விடையங்களை நாங்க பேசக்கூடாது இன்னும் ஒரு விடயம் இருக்குது இது யாருடைய வாயாலும் வரக்கூடாது அதாவது குப்பு ஒரு விடயம் அல்லா பாதுகாக்கவும் நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளைக்கு நாளை மறந்தாள் ஆட்சி இருக்கிறார் திறந்த வருடம் ஆட்சி இருந்தவர்கள் இன்று திரையில் இருக்கிறார்கள் இன்று திரையில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த வருஷம் ஆட்சி இருப்பார்கள் எனவே உலகம் என்பது அது விளையாட்டு உலகம் என்பது அது ஒரு வாழ்க்கை அல்ல அது ஏற்படுத்துல வார்த்தையை பயன்படுத்தினால் அது பயங்கரமான ஒரு வார்த்தை அல்லா பரபு சொல்கிறான் மனிதனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துவிட்டால் அவன் எங்களை அழைக்கிறான் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விட்டால் ஏதாவது கடற்கோக்குவாதிகளால் எங்க ரெண்டு சோதனை வருகிறது அப்போதுதான் பிடிப்பது அப்போதுதான் சுங்க சொல்வது அப்போதுதான் தாஜர் சொல்வது அந்த நிலைமை வந்துவிட்டால் அல்ல ஒருத்தரே கையேந்துவோம் கையேந்திருக்கு பின்னால் தும் அமின்னா கையைச்சிட்டு அந்த தீங்க நீக்கிறியா சோதனை நீக்கிற கையை என்ன செய்வான் தெரியுமா அல்லா தருவான் சுமைதா ஹௌ அதல்ல அப்படியே நீக்கி உங்களுக்கு நேம அருள் செய்வான் அருள் செய்ததற்கு பின்னால் சோதனையே இருந்து நீங்கள் மீண்டதற்கு பின்னால் உங்களுக்கு ஒரு அரசியல நல்ல ஒரு விளைவு கிடைத்ததுக்கு பின்னால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்வீர்கள் இது என்னுடைய அறிவாளன் நான் செய்து கொண்டது நிலைமைகளை மாற்றி கேட்டான் சோதனைகளை மாற்றி நிம்மதியை தாய்லா என்ற கேட்டான் நோய்களை நீக்கி ஆரோக்கியத்தை தா என்றெல்லாம் கேட்டான் நான் சில செஞ்சதற்கு சொல்லுவான் கண்ணியமானே இப்படி யாராவது சொன்னால் அல்லாவை மறந்தான வார்த்தை யாராவது சொன்னால் அல்லா சொல்லுகிறான் இது ஒரு சோதனை வந்து உங்களை சூழ்ந்து கொள்வதற்கு சோதனை என்பதாக அல்லா குருவான்களை அல்லா தொடர்ந்து சொல்கின்றார் இந்த சோதனையை பற்றி இந்த சோதனைய அதிகமான மக்கள் இன்னும் மாட்டார்கள் சமூகத்தில இன்று கூட வழங்காத நிறைய மக்கள் இந்த சோதனையை பற்றி புரிய பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பே கண்ணியமானவர்கள இப்படியும்புறது வரக்கூடாது அதுவும் எங்களுடைய அதாவது ஊரிலே எங்களுடைய பலத்த இல்லாமல் போவதற்கு அல்லாவுடைய சோதனைகள் பதற்கு காரணமாக இருக்கும் அதுக்கு பொய்யான செய்திகளை உடனே ஏற்றுக் கொள்ள கூடாது பொ பலர் சமூகத்தில் ஏற்றுக்கொள்றாங்க என்றால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன சுருங்கமாக நேரத்தில் கணிமணவர்கள் நேரம் போதாது எனவே சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லிட்டு இந்த மும்பாவை முடிக்கிறேன் ஏனென்றால் முக்கியமான சில விடயங்கள் இதை சுருக்கமாக இந்த சமூகத்திலே சிலர்கள் பொய்யான செய்திகளை அதாவது அந்த செய்திகளை உடனே ஏற்றுக் பல காரணங்கள் இருக்கின்றன முதலாவது காரணம் அந்த செய்தி பெற்றாதின்றி பிள்ளைக்கு கிடைக்கிறது அதனால் பிள்ளை என்ன செய்கிறது அந்த செய்தி அப்பயே போகிறேன் உதாரணமாக ஒரு வாப்பா இருக்குறா வீட்டுல வந்து புறம் பேசக்கூடாத வாப்பா புறம் பாவோம் வாப்பா வாப்பாவை வந்து பிள்ளைகளுக்கு முன்னால் இன்னொரு வெளிநாட்டு வாப்பா ஒரு வதந்தியான செய்தி வருகிறது உடனே வாட்ஸ்அப்ல வைபர்ல பிள்ளைக்கு கோவர்ட் பண்றாங்க எங்கன்னு விசாரிக்கிற இல்ல மனன் வாப்பாட்ட ஆதாரம் கேட்பாரா எங்க நடந்த செய்தி வாப்பா இது ஆதாரம் இருக்குதா என்று கேட்பாரா இல்ல மகன் கூட்டாளி அப்படியே கோவர்ட் பண்ணுவாரு கனியமானவர்களே எனவே பொய்யாத செய்திகளை நம்புவதற்கு பிரதான காரணங்கள ஒன்றும் எங்களுடைய வாப்பா பொறுப்புதாரிகள் சிறார்கள் சிறிய சமுதாயத்துக்கு இளைய சமுதாயத்துக்கு வருவது இப்படி வருவதன் பொய்யான செய்திகள் சமூகத்திலே பரப்புகின்றது அடுத்ததாக நண்பர்கள் என்று கிடைப்பது நிறைய நண்பர்கள் சேர்ந்து குருப்பார்கள் கண்ணியமான புது படம் வந்தா போடுறது மற்றவர்கள் ஊர்ல ஒரு பழாயி வந்தா தூக்கி ஒரு ஊரை மக்களை இருக்கக்கூடிய விடயங்களை அதிலே போட்டு கண்ணியமானவர்களை அவருடைய மூலையை அவர்களை குழப்ப செய்வது கண்ணியமானவர்கள் இப்படியான விடய இருந்துவிட்டால் இது பயங்கரமானது அடுத்தது செய்திகளை நம்புவதற்கு இன்னும் ஒரு காரணம் கவர் வார்த்தையால் கிடைப்பது உதாரணமாக ஒரு ரேடியோல ஒரு செய்தி வரும் டிவியில அதாவது எடிட் பண்ணி போட்டோ எடிட்டர் வீடியோ எடிட்டர் பல அமைப்பு இருக்குது அதுல அழகான முறையில பல போட்டோக்களை கொண்டு அதாவது அழகான முறைட் பண்ணி அத போலாம் பல சொல்லுது அதை வச்சு குரல் போது நம்புவாள் கவர்ச்சிகரமான செய்ய கூடாத காரியம் அடுத்ததாக பொய்யான செய்திகளை ஏற்றுக்கொள்றதுக்கு இன்னும் ஒரு காரணம் செய்திய அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்றதுக்கு அதை எங்களால் உறுதிப்படுத்திக் கொடுக்குறது கோபி அறிவு எங்கள்ட்ட இல்ல இல்ல ஒரு செய்தி வந்தா நாங்க என்ன அதை சொல்றேன் கனிமனவர்களே எனவே ஒரு செய்தி எங்கிட்ட கிடைப்பிட்டா அதை உடனே போகப்படக்கூடாது நிதானமா நாங்க யோசிக்கணும் அதுக்கு அடுத்ததாக அவசர புத்தியால் அவசரமாக பண்றது நாற்பது வருகிறது கன்னியமான ஒரு செய்தி கிடைத்து விட்டால் உதாரணமாக ஒரு நாட்டில் இந்த நாட்டிலே புறையாத்து விட்டார்கள் ஜன்னீர் சுருமா அறிவிக்கவில்லை ஆனால் ஒரு ஊரில் அதாவது இது கூடாது கண்ணியமான முந்திக் கொண்டு செய்திகள் அளிக்கக்கூடாது உத்தியபூர்வமாக அந்த செய்தி அறிவிக்கக்கூடிய நிறுவனம் இருக்கின்ற போது ஒரு அமைப்பு இருக்கின்ற போது அதற்கு தான் முன்னுரிமை தவிரக்கூடாது பேசுகிறார்கள் எல்லோரும் இளையவர்கள் அதிகாரம் இல்லாதவர்கள் யாருமே சொல்ல மாட்டார்கள் மூத்த உடையால் அல்லது ஒரு ஆணி முடிவாயிருந்தால் முடிவார்கள் முடிவு அது ஒரு காட்டுகின்ற வழிமுறை இப்படித்தான் விடயத்தை செய்து கொள்ள வேண்டும் எனவே கண்ணியமானவர்களே இப்படியான ஒரு விடயம் அடுத்ததாக பொய்யான செய்திகள் எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் கொண்டு வந்தா நீங்க என்ன செய்யணும் சொல்லுது பொய்யான ஒருவன் ஒரு முதலாவது பற்ற கொண்டுதலாவது செய்யக்கூடியது அதுக்குதார அத விசாரி உங்களை சொல்றே இதை நாலு பேர்ட்ட போய் சொல்ற மனைவிட காதல ஊறுற இல்ல இதை மனசுல வச்சு கொண்டு இருக்கிறோம் இதுக்கு பின்னால நாங்க இதற்காம நாங்க பப்ளிக் பண்ணினா அல்லா சொல்கிறான் இப்படி ஒரு கட்சிய செய்தியலர்ந்து சொல்லி வேண்டாம் நீங்க கை தேடப்படுவீங்க கவலைப்படுவோம் என்ற விஷயத்தாட்டுகிறார் இன்னும் இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறான் இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் விரும்புகின்றார்கள் எதை விரும்புகிறார் தெரியுமா அந்த பா மனோ ஈமான் கொண்ட நல்ல மக்களுக்கு மத்தியில நாங்கெல்லாம் குலம் வந்திருக்கிறோம் ஈமான பெட்டுக் கொலை இந்த மக்களுக்கு மத்தியில கெட்ட நிச்சயத்தை கொண்டு போய் யாரெல்லாம் விரும்புறாங்களோ இப்படி சில மனிதர் விடுவார்கள் கெட்ட விடயங்கள மான தேடான விடயங்கள அருவறுப்பான விடயங்களை நல்ல மக்களுக்கு மத்தியில பரப்ப யாரெல்லாம் விரும்புறாங்களோ யாரெல்லாம் விரும்புறாங்களோ இப்படி செய்யறதுக்கு உலகத்திலையும் மறுமையிலும் ஒரு கடுமையான அதாவது இருக்குது சில வேலை செஞ்ச அந்த பொய்யான செய்தியாள எங்கட குடும்பம் கலையும் எங்க பிள்ளை குடும்பத்தில பாதிப்பு ஏற்படும் அந்த அந்த உலகத்திலே தண்டனையை தருவான் மருமையிலையும் அல்லாஹ் தண்டனை தருவான் அல்லா சொல்லி சொல்லுறான் எனவே கண்ணியமான அல்லா எங்களுக்கு நல்ல விஷயத்த பேசுவோம் சமூகத்துக்கு விஷயத்தை பேசுவோம் கெட்ட விஷயங்கள் பேசாம இருப்போம் நிச்சயமாக அல்லாஹா இந்த நாவின் மூலமாக நாளை மறுமையில நிம்மதிய ஈரட்டத்தை சந்தோஷத்தை தருவான் எனவே வல்லவனால அல் கூறுவான் ஒரு உடற்பிலே சொல்லுகிறான் சிறந்த உம்மத்தினுடைய அலையாத்தான் உம்மத் இங்குதான் சிறந்த உம்மத் அல்லா காரணம் சொல்கிறான் ஏனென்னு சொன்னால் வழியாக்கப்பட்ட சமுதாயங்கள் மக்களுக்கு வழியாக்கப்பட்ட சமுதாயங்கள்ல நீங்க சிறந்த உம்மற் காரணம் என்ன தெரியுமா நல்லத செய் நல்லதேவுறீங்க நல்லத மத்த மக்களுக்கு இந்த வாய சொல்றில் சமூகத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கண்ணியமானவர்களே அல்லா பாதுகாத்துக் கொள்ளணும் இந்த நாவால உண்மையானத்தை நேர்மைய மிருதுவாக நாங்க எப்போதும் பேச பழகிக்கொள்ளணும் இந்த நாவால கோல் உரம் அவதூறு விட்டு கட்டுதல் திருட்டுதல் அவதூறு வார்த்தைகள் சண்டையை மூட்டுதல் போய் அதாவது குரம்பேசுதல் போன விடயங்கள் இந்த நாவை பாதுகாத்து போனும் நல்லா இந்த நாவ பாதுகாத்து இந்த நாவின் ஜென்மத்து இந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்தீசல்லா எனக்கும் உங்களுக்கும் புறா முஸ்லிம் உமத்துக்கும் அல்லா கபூஷன் செல்வனாக யாழ் பாவங்கள் மன்னித்துக் கொள்வாயாக யாழ் உனக்கு பொருத்தமான நல்ல மக்களாகும் அனைவரை கபூஷன் என்ன விஷயத்தை பேசணுமோ அந்த விஷயத்தை பேசுவதற்கு எங்க அனைவருக்கு அனுகூலக் குறிவாயாக யாழ்லா எந்த அந்த விஷயத்தில் எங்களுக்கு மௌனத்தை தந்துருவாயாக ஒவ்வொரு பேச்சுக்கள் உங்களுக்கு பொருத்தமான பேச்சுக்கள் ஆக்கிடுவாயாக நாம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நாளையும் மறுமையில எங்க அந்தஸ்த கூட்டக்கூடிய வார்த்தையில் ஆக்கிடுவாயாக யா லா துவக்கத்தின் பக்கம் எங்களை நெருக்கக்கூடிய வார்த்தையில் ஆக்கிடுவாய் அறுவருப்பான வார்த்தைகளை விட்டு எங்களையும் எங்களுடைய சமுதாயத்தை ஏற்றிருக்கின்ற எல்லா மக்களையும் பாதுகாத்துருவாயா யா லா எங்க ஊருக்கு வறக்காயா யா லா இந்த மக்களுக்கு நீ வரக்கூடியவாயா யா ல்லா நீ எல்லா வழிகளையும் திறந்து கொடுத்துருவாயா யா லா எங்களோட துவாக்களை ஏற்றுக்கொள்வாயா